அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மரப்பினும் ஓத்துக்கொடலாகும் பார்ப்பான் பிற பொழுக்கம் குன்றக்கெடும் இந்த குரலுக்கு தொடர்ந்து நாம் அர்த்தம் பார்த்து கொண்டிருக்கோம் கலித்தொகை உரையில் நச்சினார்கினியர் வேதாந்தத்தையே பொருளென்று மேற்கொண்டு பார்ப்பார் என்று உரையில் உபதேசம் பண்ணியிருக்கிறார் அதாவது அந்தணர்கள் வேதத்தின் பொருளையே முக்கியமாக கொண்டு பார்க்கிற காரணத்தினால அவர்கள் பார்ப்பார் என்று சொல்லப்படுகிறார்கள் சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்பை உடைய அந்தணர்களுக்கு ஆச்சாரம் குறைஞ்சா அந்த அந்தணத்தன்மை கெட்டுவிடும் ஆகவே அந்த ஒழுக்கம் குறைஞ்சா அதை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த பொறுப்பு இந்த மனித பிறவியில் கொடுத்த உயர்ந்த வாய்ப்பை வீணாக்கிவிட்டதாக ஆகிடும் இது எல்லாருக்கும் பொதுவானது அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுக்கத்தை அவரவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது அந்தணர்களை சொன்னத்தினால் மாத்திரமில்லை எல்லா சமூகத்தவருக்கும் இது பொருந்தோம் எல்லோருமே அவரவர்களுடைய ஒழுக்கத்தை கடைபிடித்தாக வேண்டும் என்று வடிவேலு செட்டியார் என்கிற உரையாசிரியர் தடிவா உபதேசம் செய்கிறார் கற்ற வேதத்தை மறக்கக்கூடாது ஆகையினால்தான் மறப்பினும் அப்படின்னு சொன்னார் உம்மை எதிர்மறை பொருளது சில மேற்கோள்களை பார்க்கலாம் வேதியர்க்கு அழகு வேதமும் ஒழுக்கமும் இது நருந்தொகையில் இருக்குது ஆற்களி உலகத்து மக்களுக்கு எல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை முதுமொழி காஞ்சி அறநெறி வழுவாது நடந்து ஒழுகக்கூடிய அந்தணர்கிட்ட அரசருக்கும் பயம் இருக்கும் அப்படி இல்லாமல் அந்தணன் பிறப்பொழுக்கம் கெட நடந்து கொண்டானே ஆனால் மற்றவர்கள் அவனை மதிக்க மாட்டார்கள் ஆகையினால் அந்தணர்கள் ஒழுக்க நெறி தவறாது நடந்து கொள்ள வேண்டும் என்று விதுரநீதி உபதேசிக்கிறது பிராமணத்தன்மை உண்டாவதற்கு காரணம் பிறப்போ தர்மசாஸ்திர ஞானமோ வேதம் ஓதுவதோ கிடையாது ஒழுக்கந்தான் பிராமணத்தன்மைக்கு காரணம் ஒழுக்கமற்றவன் எவனாக இருந்தாலும் அவன் பாழானவனே என்று மகாபாரதத்திலே வனப்பருவத்திலே யக்ஷப்பிரசனத்திலே தர்மராஜா கூறுகிறார் இனி பதவுரையை படிக்கலாம் பார்ப்பான் அனைத்தையும் முறையாக ஆராய்ந்து பார்க்கின்றவன் ஓத்து தான் கற்ற அறிவு நூல்களை மரப்பினும் மறந்தாலும் குழல் ஆகும் மீண்டும் கற்று விடலாம் பிறப்பு இப்பிறப்பில் ஒழுக்கம் குன்ற ஒழுக்கத்திலிருந்து வழுவினான் என்றால் கெடும் தன்னையும் சமுதாயத்தையும் கெடுத்தவனாவான் அவனுடைய பிறவி பயனற்றதாக ஆகிவிடும் சமூகத்தில் இருக்கின்றவர்களையும் இடையூறு செய்தவனாக அவன் ஆகிவிடுவான் பொழிப்புரை அனைத்தையும் முறையாக ஆராய்ந்து பார்க்கின்றவன் தான் கற்ற அறிவு நூல்களை மறந்தாலும் மீண்டும் கற்றுக்கொண்டு விடலாம் இப்பிறப்பில் ஒழுக்கத்திலிருந்து ஒழுவினான் என்றால் தன்னையும் சமுதாயத்தையும் கெடுத்தவனாவான் பிறவியை வீணாக்கியவனாவான் மரப்பினும் ஓத்துக்கொழலாகும் பார்ப்பான் குன்றக்கெடும் அனைவருக்கும் மனமார்ந்தேயம் ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு